அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலே தீ மனுவேல் நச்சிந்தனின் தலைப்பு காலம் தன்னுடைய கால இயந்திரம் என்கின்ற நாவலில் எஜி வெல்ஸ் என்கிற மனிதர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு பொருளும் கண்ணுக்கு தெரியாத நான்காவது பரிமாணத்தையும் தனக்குள் வைத்திருப்பதாக குறிப்பிடுகிறார் ஒரு பொருள் காலம் செல்ல செல்ல தன் வடிவத்திலும் உருவத்திலும் அடைகின்ற மாற்றத்தை வைத்து அந்த பொருள் கால பரிமாணத்தையும் கொண்டிருப்பதாக அவர் வாதிடுகிறார் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றோடு கண்ணுக்கு தெரியாத கால பரிமாணமும் அதில் அடங்கும் என்பதால் நேரத்தை நீந்தி கடக்க முடியும் என்கின்ற அவருடைய தொலைதூர சிந்தனை இன்றும் அறிவியல் நிகழ்வாகவே இருந்து வருகிறது மனிதன் நேற்று மலராக இருக்கலாம் இன்று சருகாக மாறலாம் நேற்று நரியாக இருக்கலாம் இன்று கடலாக மாறலாம் நேற்று கல்லாக இருந்து இன்று சிற்பமாக கூட மாறலாம் நேற்று மண்ணாக இருந்து இன்று மாளிகையாக கூட மாறலாம் ஆனால் அவன் இந்த நொடியில் எப்படி வாழ்கிறான் என்பதே அதை தீர்மானிக்கிறது ஆகவே நாமும் நம் வாழ்வில் கால நேரத்தில் நம்முடைய செயல்களில் சிந்தித்து நாம் செயல்படுவோம் வாழும் வாழ்வில் நன்றி